நச்சினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் இன்று தாமஸ் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தனது கணக்கு பிரிவில் இருப்பவர்களை கண்டாலே அவ்வளவாக பிடிக்காது தனது உள்ளுணர்வை வைத்தே கணக்கு விஷயத்தில் அனைத்தையும் அவர் முடிவு செய்து விடுவார் அடிக்கடி அவர் இந்த கணித மேதைகளிடம் ஒரு விஷயத்தை பற்றி கூறி கணக்கை போட சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா ஒரு பெரிய பேப்பரை எடுத்துக்கொண்டு வரிசை வரிசையாக கோடு போட்டு ஏ என்றும் பி என்றும் எக்ஸ் ஒன்றும் ஒய் என்றும் எழுதி அந்த கட்டடங்களில் ஏராளமான நண்பர்களில் போட்டு நிரப்புவார்கள் கடைசியில் ஒன்றுக்கும் உதவாத ஒரு தப்பான விடையைத் தருவார்கள் என்று சொல்வது வழக்கம் தன் மனதிலேயே கணக்கை போட்டு உடனடியாக உள்ளுணர்வில் விஷயத்தை முடித்து விடுவார் நபர் ஒருமுறை வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனி அவரது ஒரு கண்டுபிடிப்பாக ஒரு லட்சம் டாலர் ரூபாய்க்கு தந்தது அவ்வளவு பெரிய நிர்வாகத்திடம் எனக்கா இவ்வளவு பெரிய தொகை இதயனிடம் தர நீங்களே பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டொன்றுக்கு ஆறாயிரம் டாலர் வீதம் பதினேழு ஆண்டுகளுக்கு எனக்கு நீங்கள் தாருங்கள் என்றார் அந்த நிறுவனமும் அப்படியே செய்ய சம்மதித்தது நன்றி